நட்டினர் திருச்சியில் இருந்து அணுகிட்ட செய்வதற்கு எப்போதும் வேலை இருக்க வேண்டும் அப்போதுதான் முன்னேற முடியும் ஆம் செய்வதற்கு எப்போதும் வேலை இருக்க வேண்டும் அப்போதுதான் முன்னேற முடியும் என்கிறார் மில்டன்